அன்பு நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பாட்டோடு தான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் தமிழ் பாடல்களோடு பிற மொழி பாடல்களையும் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் அந்த வகையிலே தெலுங்கு பாடல்கள் பல நேயர்களுடைய கவனத்தை ஏத்திருக்கின்றன அதிலே இன்றைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று நான் வழங்கிய தெலுங்கு பாடல் அந்த படம் தமிழிலும் தயாரிக்கப்படுவதற்கு மூல காரணமாக இருந்தது எங்கே தமிழில் அந்த பாடல் அமைந்தபோது இதற்கும் பெரு வெற்றி கிடைத்தது சரியாக சொல்வதென்றால் தெலுங்கு மொழி புரிந்தவர்களுக்கு அதனுடைய இனிமையும் கருத்து ஆழமும் நன்கு பிடிபட்டிருக்கும் ஆனால் தமிழை மட்டுமே அறிந்தவர்களுக்கு அந்த காட்சியானது தமிழில் எடுக்கப்பட்டு அதற்கு கவிஞர் ஆலங்குடி சோமா அவர்கள் எழுதிய பாடல் மிகவும் சிறப்பாக அமைந்தது அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் ஸ்வர்னா ஆகியோரின் அமைந்திருந்தது வி குமார் சிறப்பாக சேமித்திருந்தார் வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒன்று வேடிக்கை காட்டுது தோக்கம் ஒன்று என்று வரும் அதிலே தற்கொலை செய்வதற்காக முடிவெடுத்து சென்ற நடிகர் நாகேஷை சிறுமி ஒருத்தி தடுத்து அவனுடைய குடிசைக்கே தன்னை அழைத்து கொண்டு போகச் சொல்லி அங்கே சென்று அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மிகவும் மிகச் சாதாரணமான இடத்தில் இருக்கிற பொழுது மழையும் வந்துவிட்டது இரவு நேரம் என்பதனால் அந்த சிறுமியை தூங்க வைத்து அமைதி செய்வதற்காக நாகேஷ் பாடுவதாக அந்த பாடல் அமைந்திருக்கும் அதிலே தூக்கு கயிறை தொட்டில் கயிறாய் மாற்ற வந்தாயோ என்கின்ற வரி அந்த காட்சியினான கருத்திலே ஊன்றி நிற்கும் துன்பத்திலே சிரிக்க சொல்லி எடுத்து சொன்னாயோ தெய்வம் ஒன்று இருக்குதுன்னு காட்ட வந்தாயோ என்கின்ற வரிகளெல்லாம் மிக உயிர்ப்பாக அமைந்து அந்த தாலாட்டு பாடலுக்கு ஒரு உயர்வை கொடுத்திருந்தது என்றால் மிகையில்லை நேயர்கள் பலருடைய விருப்பத்திற்கிணங்க அந்த பாடலை தமிழிலேயே தந்தால் இன்னமும் அந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய மனதையும் இணைய வைப்போமே என்று தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இதோ நேயர்களே பி குமாரின் இசையமைப்பில் பத்தாம் பசிலி படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை உங்களுக்கு நான் இன்றைக்கு அனுப்பி வைக்கின்றேன் வெள்ளை மரணம் கொண்ட பிள்ளை ஒண்ணு வேடிக்கை காட்டுத தூக்கம் வெள்ளை மரம் கொண்ட பிள்ளை ஒண்ணு வேடிக்கை காட்டுத தூக்கம் முல்லைச்சாரனே செல்லை கேரியே கண்மூடித்துள்ள and அன்புக்கு பஞ்சமில்லை உன்னை காலம் இங்கே தீவக்கே கணக்கும் புரியவில்லை வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒன்று வேடிக்கை காட்டது கூக்கம் வந்தாயயிற்றை தொட்டில் கயிறாய் மாக்க வந்தாய அந்த தூக்கத்துக்கு தடை விதித்து பார்க்க வந்தாய கும்பத்திலே சிரிக்க சொல்லி ரசிக்க வந்தாய வந்த ஒன்று இருக்கு காட்ட வந்தாயே ஆராரோ வந்தாயிரோரீரோ வெள்ளை